காலை கடம்பாம் முதலாவதாக அறிவுடர் நேற்றைய சுடரில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் தமிழகத்தின் முதல் பெண் கவர்னர் உலகிலேயே அதிகமாக சினிமா தயாரிக்கும் நாடு இந்தியா ஆக்டோபுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன இனி கேள்விகள் முகமது நபிகள் பிறந்த இடம் எது இரண்டாவது கேள்வி குறைந்த வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார் மூன்றாவது கேள்வி போக்குவரத்து காவலர்களே இல்லாத நாடு எதுவும் இல்லாற்று அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் பாடுபட்டு தேடி சம்பாதிக்கும் பணத்தை தனது தேவைக்கேற்றவாறு செலவு செய்ய வேண்டும் தான தர்மத்திற்காக தனது வருவாயில் ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கான முறையாகும் அவ்வாறு பணம் சேர்ப்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்பது சிலர் இவர்கள் லட்சங்களையும் கோடிகளையும் குவித்து வைத்துக் கொண்டு கூட வாங்கி அனுபவிக்க மாட்டார்கள் தேவையானவற்றையும் வாங்கி கொடுக்க மாட்டார்கள் அக்கம் பக்கத்தார் சுற்றார் உறவினர் என யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பணத்தையும் நகைகளையும் சேமிப்பதிலேயே காலங்களை கழித்துவிட்டு வாழ்க்கையின் தேவைகள் அனுபவிக்காமலேயே வாழ்க்கையை கடந்து போய்விடுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் பொருள் இருந்தும் ஏதும் இல்லாத ஏழைகளாகவே கருதப்படுகிறார்கள் என்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்கிறது திருக்குறள் நன்றி வணக்கம்